பாடம் இருநூற்றி பதினான்கு லைலத்து நின்று வணங்குவதன் இரவுகளை விரும்புவதின் விளக்கம் இறக்கி வைத்தோம் அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா அந்த கண்ணியமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் மலக்குகளும் ஜிபிரில் அழைக்கலாம் அவர்களும் தங்களின் இலட்சகளின் கட்டளையைக் கொண்டு சகல காரியங்களின் பொருட்டும் பூமியில் இறங்குகின்றனர் அந்த இரவு சாதிமிக்க உதயமாகும் வரை நீடிக்கும் ஏழாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக இதனை அதாவது குரானை அபிவிருத்திக்குரிய சங்கையான ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் ஏனெனில் நாம் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்ய நாடி இருந்தோம் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனம்